ம் திாமிகிகேந்திரைபா சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மதேஷி கித்தைதியதூத்தீராமிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சனோஸ்மி மாதமச்சமேவியமே மம்தவோமாவி யக்கூ வோ மஹ நமோருவரோமீ ஆமோம் அஞ்சுலோக்கூழ்ரே திருச்சு தப்போண பா ான் வீத்தராூமே ஆதீயோனியோ சாட்சா अविरोधितया कर्म வி மோம்ம विद्या விவாத் விதைய விதா நியஸ்திமிவத் इवा, इवा तन्नाशे स्वयं அவச்சிவ இவ் தன்நே சிவா ஸ்ய பிரேம்சுமா அலுஷம் ஜீவம் ஜாநா கிருத் நஷியேத் ஜலம் கதகரேணுவதிசங்கரர் இந்த ஸ்லோக இந்த ஆத்மபோதத்தினுடைய முதல் பகுதியில் முதல்ல ஆத்மஜானத்திற்கு தகுதியை உபதேசித்தார் பிறகு மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானம் என்றும் கர்மம் அஜானத்தை போக்காது என்றும் விளக்கி சொன்னார் பிறகு ஆத்மாவை பற்றிய லக்ஷணங்களை சொல்லுவதன் மூலம் ஆத்ம ஜானத்தை உபதேசிக்கிறார் ஆத்மாவினுடைய லட்சணங்களை பார்க்கிறோம் முதல்ல நாலாவது ஸ்லோகத்தில் ஆத்மாவுடைய லக்ஷணம் ஆத்மா எங்கும் நிறைந்தது ஆத்மானா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் எங்கும் நிறைந்தவன் நீ எங்கும் நிறைந்தவன் ஆகையினால நான் நீ என்பது உண்மையில் இல்லை மெய்ப்பொருள் ஒன்றே இருக்கிறது மெய்ப்பொருள் மெய்ப்பொருளில் நான் நீ என்பதும் அதற்குரிய பொருள்களும் கற்பிக்கப்பட்டவை நான் நீ என்கின்ற இரண்டு சொற்களும் அந்த சொற்களுக்கான பொருள்களும் தூய மெய்ப்பொருளில் அறியாமையால் அல்லது மாயையால் கற்பிக்கப்பட்டவைகள் இதுதான் விஷயம் இந்த ஜானத்தினால்தான் நமக்கு என்ன சொல்வது அப்சல்யூட் ஃப்ரீடம் இந்த உடம்பு மனசு புத்தி நான் இல்லைன்னு நான் இதிலிருந்து புரிஞ்சு நட்டேன்ண்ணா எனக்கு ஃப்ரீடம் இல்லாமல் என்ன நிச்சயமாக எனக்கு நிம்மதி நான் இதோட என்ன இணைச்சிக்கிறதுனாலே தானே எனக்கு துக்கமே இந்த உடம்பு மனசு புத்தியோடு என்ன இணைச்சிக்கிறேன் பார்க்குற வஸ்துக்களையும் உடம்பு ம மனசு புத்தியோடு பார்க்குற மனிதர்களையும் உடம்பு மனது புத்தியோடு இணைச்சி பார்க்குறேன் அதனால தானே எனக்கு அசாந்தி என்னுடைய உடம்பு மனசு புத்தியையும் நான் என்னோட இணைச்சி பார்க்கறது இல்லை யாருடைய மனசு புத்தியையும் எதோடையும் இணைச்சி தூய உணர்வை தவிர ஒன்றுமில்லை அப்படின்னு நான் எப்போ இது ஞாபகம் வச்சுக்கணும் முழுக்க முழுக்க அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையும் இல்லை சொல்லப்போனால் இந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி அன்ரியல்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் கண்டினியூ பண்ணணும் அப்பத்தான் இண்டிவிஜுவாலிட்டியோட இருந்துகிட்டு இண்டிவிஜுவாலிட்டியில் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்க முடியும் தமிழில் சொல்லட்டுமா இந்த தன்னுணர்வு தன்னுணர்வு என்பது உண்மை உண்மையல்ல இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது தன்னுணர்வுங்கிறேன் ஆனால் இந்த தன்னுணர்வு உண்மையல்லன்னு தெரிந்து கொண்டு தன்னுணர்வோடு தான் வாழணும் ஆனால் அந்த தன்னுணர்வு உண்மையல்லங்கிற அறிவோடு தன்னுணர்வில் வாழ்கிறோம் நீங்கிற உணர்வும் உண்மையல்ல உங்களுடைய தன்னுணர்வும் உண்மையல்ல என்னுடைய தன்னுணர்வும் உண்மையல்ல உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியும் அன்றியல் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியும் அன்றியல் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த புரிந்துணர்வு இதுதான் மோக்ஷாதனம் ஆக இந்த நாலாவது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது ஆத்மா சர்வகதா பூர்ணகா அவ சின்னஹா இவ ஏதோ பிரிக்கப்பட்டிருப்பது போல தெரிகிறது ஆகையினால ஆத்மா சர்வகதா பூர்ணஹா அந்த கருத்து சொல்லப்பட்டது அப்புறம் இன்னொன்று யம் பிர அஹ அவ அவச்சிண அல்ல அபரிச்சின்னா அபரிச்சின்ன அர்த்தம் அன்லிமிட்டெட்னு அர்த்தம் வரையறைக்கு உட்படாதது அர்த்தம் கேவலா கேவலான அத்வைத்தம் எதையும் சார்ந்திராதது காசா இதெல்லாம் மூணு லட்சணம் அபரிச்சின்னா கேவலா ஸ்வயம் பிரகாஷ மூணும் ஆத்மாவோட லக்ஷணம் ஆத்மாவோட லக்ஷணம்னா யாருடைய லட்சணம் என்னோட லக்ஷணம் உன்னுடைய லக்ஷணம் குரு சிஷியனை பார்த்து என்ன சொல்றார் அகம் அபரிச்சின்னா தொம் அபரிச்சின்னா அஹம் கேவலஹா ம் கேவலஹா அஹம் ஸ்வப்பிரகாசம் ஸ்வப்பிரகாசா நானும் வரையறைக்குட்படாதவன் நீயும் வரையறைக்கு உட்படாதவன் நானும் இரண்டற்ற பூரணமான அத்வைத்தமான கேவல ஸ்வரூபம் நீயும் அப்படியே சேம் டு யூங்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி உனக்கும் அப்படியே அகம் ஸ்வப்பிரகாசா த்தொம் ஸ்வப்பிரகாச ரெண்டு ஸ்வப்பிரகாசம் இல்ல ரெண்டு கேவலம் இல்ல ரெண்டு அபரிச்சின்னம் இல்லை ஒண்ணுதான் நீ சிஷ்யனாகிய நீயும் குருவாகிய நானும் அபரிச்சின்ன கேவல சொந்த ஆத்மாவில கற்பிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லிவிடுகிறார் அனா சுவாமி இந்த அறிவு ஒன்று இருக்கு உணர்வு ஒன்று இருக்கே இப் ஐ மீன் நாலெட்ஜ் இருக்கு இங்கிலீஷில் சொன்னால் கான்சியஸ்னஸ் நாலெட் அதாவது தூய உணர்வு தூய உணர்வை பற்றிய அறிவு ஒருத்தர் கேட்கலாம் தூய உணர்வும் இருக்கிறது தூய உணர்வை பற்றிய அறிவும் இருக்கிறது ஆகவே தூய உணர்வை அறிகின்ற அறிவும் உண்மைதானே அப்படின்னு கேட்கலாம் நம்ம என்ன சொல்றோம் தூய உணர்வை பற்றிய அறிவை பெறும் வரை அறிவு உண்மையாக கருதப்படும் அறிவை பெற்ற பிறகு தூய உணர்வே உண்மை அறிவு உண்மை அல்ல அறிவை அறியும் அறிவு உண்மை அறிவை அறியும் அறிவு உண்மை அல்ல அறிவை அறியும் அறிவை பெற்ற பிறகு அறியும் அறிவை அறியும் அறிவுக்கு வேலை இல்லை அறியும் அறிவை பெற்ற பிறகு அறிவை அறியும் அறிவுக்கு வேலை இல்லை அறிவை அறிஞ்சத்துக்கு பிறகு என் அறிவோடு என்னை இணைச்சிப்பேனா அதாவது அறிவை அறியும் அறிவோடு என்னை இணைத்துக் கொள்வேனா அறிவோடு என்னை இணைத்துக் கொள்வேனா அதாவது அறிவால் அறியப்படும் அறிவோடு இணைத்துக் கொள்வேனா கொஞ்சம் கடின அறிவை அறியும் அறிவு இப்படி புரிய புரிய சொல்றேன் அதாவது பிரம்மனை வந்து ஞானஸ்வரூபங்கிற பிரம்மத்தை வரூபம் வரும் அந்த அறிவே வடிவானது அந்த அறிவு தான் அறிவையும் அறியாமையையும் அறிகிறது அந்த அறிவு தான் அறிவையும் அறியாமையும் அறிகிறது தூய உணர்வு அல்லது தூய அறிவு அதுதான் அறிவையும் அறியாமையையும் அறிகிறது தூய உணர்வுதான் அறிவையும் அறியாமையும் அறிகிறதுங்கிறது ஒரு அறிவா இல்லையா நல்லா கௌனிங்க தூய உணர்வுதான் அறிவையும் அறியாமையும் அறிகிறதுங்கிற அறிவு இருக்கே அந்த அறிவு எதுல இருக்கும்னா அதுவும் மனசுலதான் இருக்கும் ஆகவே அறிவையும் அறியாமையையும் அறியும் அறிவு அறிவையும் அறியாமையையும் அறிவும் அறிவை அறிய அறிவு அறிவையும் அறியாமையையும் அறியும் அறிவை அறிவது நல்லா யோசிக்கணும் அறிவையும் அறியாமையையும் அறியும் அறிவை அறிவது அறிவையும் அறியாமையையும் அறியும் அறிவை அறிந்தால் அதற்கு பிறகு அந்த அறிவுக்கும் முக்கியத்துவம் கிடையாது விஷயம் புரிஞ்சு போச்சு அப்புறம் கம்யூனிகேஷன் தேவையில்லை அதைத்தான் இங்கே சொல்கிறாரு திரும்பவும் சொல்கிறேன் அறிவையும் அறியாமையையும் அறியும் அறிவை அறிந்தால் அந்த அறிவு அறிவு அறியாமையோடு இவனால் போட்டுக்கணும் நம்பர் ஒன் அறிவு நம்பர் டூ அறிவு நம்பர் த்ரீ அறிவு நம்பர் த்ரீ அறிவு யம்ியூர் டூ அறிவு வந்து பற்றியும் knowledge. உணர்வை பற்றியும் உணர்வால் ஒளிர்விக்கப்படும் அறிவை பற்றியும் அறிவு ஆக அந்த அறிவும் உண்மை அல்ல எந்த அறிவு உண்மை இல்லை இப்போ அறிவுக்கு விஷயங்கள் நிறைய இருக்கு அறிவு வந்து புத்தகத்தை பற்றிய அறிவு புத்தகத்தை பற்றிய அறிவு அப்புறம் வந்து டேபிளை பற்றிய அறிவு உங்களில் ஒரு பேரும் எனக்கு தெரியும்னு வச்சுக்கொங்களேன் உங்களை பற்றிய அறிவு ஆ அறிவுக்கு பொருள் நிறைய இருக்கா இல்லையா மரத்தை பற்றிய அறிவு விவேகானந்தர் விக்ரஹத்தை பற்றி அறிவு கிருஷ்ணர் விக்கிரகத்தை பற்றி அறிவு கேமராவை பற்றிய அறிவு ஆ அறிவுக்கு பொருள் நிறைய இருக்கு அறிவுக்கு பொருள் நிறைய இருக்கு ஆனா இந்த அறிவு அறிவு வந்து தன்னை பற்றிய அறிவா மாறுறபோது அறிவுக்கு பொருள் யாருன்னா ஆத்மா அரிவுக்கு பொருள் ஆத்மாவா இருக்கிற போது ஆத்மாவை பற்றி அறிவும் எப்படி இருக்கும் இதே மாதிரிதான் இருக்கும் ஆத்மாவை பற்றிய அறிவும் இது மாதிரிதான் இருக்கும் எத்தனையோ பொருளை பற்றின அறிவு மாதிரிதான் இதுவும் ஒரு அறிவு ஆகையினால என்ன சொல்றோம்னா அந்த அறிவும் என்ன பண்ணும் உண்மையான உண்மையை பற்றிய அறிவை கொடுத்த பிறகு அறிவும் அடங்கி விடுகிறது எத்தனையோ விஷயங்களை பற்றின அறிவு மாறி அந்த அறிவு அறிவுக்கு பொருள் பல அறிவுக்கு பொருள் ஆத்மாவான பிறகு ஆத்மாவை பற்றிய அறிவு ஆத்மாவை பற்றிய அறிவு உண்மையா பொய்யானு கேள்வி ஆத்மாவை பற்றிய அறிவு உண்மையா பொய்யானு கேள்வி ஆத்மாவை பற்றிய அறிவை பெற்ற பிறகு ஆத்மாவை பற்றிய அறிவு உண்மை அல்ல அதுவும் மிச்சா இது ஒரு ரொம்ப டெக்னிக்கலா என்ன சொல்லுவோம்னா பிரம்ம ஜானம் மிச்சியா பிரம்மைவ சத்தியம் ரொம்ப டெக்னிக்கல் பிரம்ம ஜானம் உண்மை அல்ல பிரம்மே உண்மை பிரம்ம ஜானம் உண்மை அல்ல பிரம்மே உண்மை ஆத்ம ஜானம் உண்மை அல்ல ஆத்மாவே உண்மை ஆத்மான்னு சொன்னாலும் சரி பிரம்மம்னு சொன்னாலும் இது எதுக்கு தேவைன்னு கேட்டால் துவைத்தத்தை அடியோட நாசம் பண்ணுறதுக்கு இல்லாட்டி துவைத்தம் கண்டின்யூ பண்ணும் பிரம்மம் பிரம்ம ஜானம் பிரம்மம் வேற பிரம்ம ஜானம் வேற அத்வைதம் அவுட்டு ஆகையனால் பிரம்மந்தான் இருக்கு பிரம்ம அஜானமும் உண்மையல்ல பிரம்ம ஜானமும் உண்மையல்ல அப்படிங்கிற ஜானந்தான் மோக்ஷத்துக்கு சாதனம் மோக்ஷத்துக்கு சாதனம் அப்போ உங்களுக்கு இது புரியறதுக்கு அனந்த கோட்டி ஜென்ம புண்ணியம் வேணும் புரிஞ்சுடுத்துன்னு வச்சுங்கோ ஒரே ஆனந்தம் தான் புரியுற மாதிரி சொல்லவும் வேணும் புரிஞ்சுக்கிறதுக்கும் சக்தி வேணும் ரெண்டும் வேணும் அப்போ என்ன சொல்கிறாருங்க சென்ற வகுப்பில் ஒரு கேள்வி கேட்டாங்க முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி அறிவா அறிவால் எடுத்துட்டு அறிவ அறிவால் எடுத்துட்டு அந்த அறிவும் போயிடுறது அப்படின்னு வச்சிக்கலாமான்னா சாதாரணமாக அந்த உதாரணம் சொல்கிறது இல்லை அது கர்மத்தில் எடுப்போம் சகாம கர்மத்தை நிஷ்காம கர்மத்தினால் எடுத்துட்டு நிஷ்காம கர்மத்தையும் விட்டுடுவோம் அப்படி ஆக பலனை விரும்புகிற கர்மத்தை பலனை விரும்பாத கர்மத்தினால் நீக்கி பலனை விரும்பாத கர்மத்தையும் விட்டுடுவோம் அதை தான் முள்ள முள்ளால் எடுக்கிறதுங்கிறது ஏன்னா கர்மம் நமக்கு பந்தத்தை உண்டு பண்ணுறது பந்தத்தை உண்டு பண்ணுற கர்மத்தை நீக்கிறதுக்கு பந்தத்தை நீக்கிற கர்மம் பண்ணணும் பந்தத்தை நீக்கிறதுக்கான கர்மத்தை பண்ணணும் ஆகையினால கர்ம யோகத்தில் தான் அந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணுவோம் இதில் யூஸ் பண்ணப்படாதுன்னு இல்லை ஆனால் அது கொஞ்சம் இடிக்கும் ஆகையினால என்ன சொல்கிறோம் இங்கே இந்த உதாரணம் இங்கே என்ன போட்டிருக்கு அஜ்ஞான கலுஷம் ஜீவம் இந்த ஜீவன் அறியாமைனால் அறியாமையினால மாசுபட்டுருக்குறான் நான் அதை செய்யணும் இதை செய்யணும் எத்தனை தடவை பிறந்தோனே பிறந்தேனோ தெரியல இதெல்லாம் அறியாமல் ஏன் வச்சோம் இதில் கர்மகாண்டத்துலாம் இந்த பாடம்லாம் நடத்துவோம் அதனால்தான் நிறைய பேருக்கு இது இந்த ஏரியா வரும்போது இடிக்கும் ரொம்ப எது அதை அது இப்படியும் பேசுகிறீங்க இப்படியும் பேசுகிறீங்க எதை ஏற்றுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்புறோம்னா அதோடய ஆங்கிள் வேறு இதோட ஆங்கிள் வேறு கர்ம காண்டத்தில் பேசுகிற போது நமக்கு நிறைய பிறவி இருக்குதுன்னு சொல்லுவோம் கடவுள் வேறேன்னு சொல்லுவோம் உயிர்கள்லாம் வேறே வேறேன்னு சொல்லுவோம் புண்ணியம் இருக்கும்போம் பாபம் இருக்கும்போம் சொர்க்கம் இருக்கும்போ நரகம் இருக்கும்போ எல்லாம் கர்ம காண்டத்தில் அப்படித்தான் பேசுவோம் அது இருக்கணும் அது வந்து விவகாரத்துக்கு தர்மத்துக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மாத்திரமல்ல அது சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது அது இந்த ஆங்கிள்ல அது உண்மைதான் ஆனா பரமார்த்த தசைம்போ பரமார்த்த திருஷ்டி அந்த திருஷ்டியில பார்த்தோமானா பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை வாழவும் இல்லை வேறு வேறு என்பதும் இல்லை இறைவன் என்றோ உயிர் இறைவனை சார்ந்திருக்கிற உயிர்கள் என்றோ இல்லை வினைகளும் இல்லை வினை பயன்களும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அந்த இதை அழகா பேலன்ஸ் பண்ண தெரியும் ஆக இந்த ஜீவனுக்கு இங்க சொல்றேன் எத்தனை தடவை பிறந்தேனோ தெரியல எனக்கு நமக்கு வேதாந்தம் எல்லாம் படிச்சுட்டு சில பேர் ரொம்ப சீரியஸா சொல்லுவாங்க சாமி எனக்கு இந்த பிறவியில முக்தி கிடையாது அப்படின்னு தீர்மானமா சொல்லுவாங்க அப்ப என்ன பண்ண முடியும் உனக்கு பிறவியே இல்லைன்னு நான் பாடம் நடத்தினிருக்கேன் ஆ வந்து இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவந்தான் அது அது வேற நமக்கு சர்டிஃபிகேட் வேறே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனாலும் என்ன ஆனாலும் ஆனாலும் எனக்கு தெரியும் என்னை பற்றி ஆக என்னால் எனக்கு பிறவி நிச்சயமாக உண்டு சுவாமி அப்படின் அது சொல்லிட்டா பரவாயில்ல அடுத்த பிறவின் நீங்களே எனக்கு குருவாக வரணும்னா நீடம் ஒரு பொம்மை பொம்மை நீயும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் அழுகிற பொம்மை சிரிக்கிற பொம்மை என்ன சாமியார் பொம்மை மாமியார் பொம்மை மந்திரி பொம்மை எல்லாம் பொம்மை பொம்மலாட்டம் என்றே இருந்தார் பட்டினத்தார் அதுதான் பாடம் அதனால என்ன சொல்ற அஜ்ஞான கலுஷம் ஜீவம் தங்கிட்ட அதாவது சாஸ்திரம் பக்குவப்படுத்துறதுக்காக தேகாத்ம புத்தியிலிருந்து கர்ம காண்டத்தில் ஜீவாத்ம புத்தியை சொல்லி கொடுத்தது பக்குவப்படுத்துறதுக்காக இப்போ ஞான காண்டத்தில் ஜீவாத்ம புத்தியை நீக்கி பிரம்மாத்ம புத்தியை சொல்லி கொடுக்கறது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் கர்ம காண்டம் தேகாத்ம புத்தியை நீக்கி ஜீவாத்ம புத்தியை உபதேசம் பண்ணுகிறது ஞான காண்டமோ ஜீத்ம புத்தியை நீக்கி பிரம்மாத்ம புத்தியை உபதேசம் பண்ணுகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் கர்ம காண்டம் நீ உடல் அல்ல உயிர் என்று உபதேசிக்கிறது ஞான நீ உயிர் அல்ல உணர்வு என்று உபதேசிக்கிறது அவ்வளவுதான் வித்தியாசம் உணர்வு ஒன்றேங்கிறது உயிர்கள் பல உடல்கள் பல உயிர்கள் பல அப்படி டெவலப் பண்ணாதான் புரியும் எடுத்த எடுப்பிலையே நீ உணர்வுன்னு சொன்னால் நிறைய குழப்பங்கள்லாம் வரும் நிறைய சாஸ்திரியமான குழப்பங்களும் நிறைய வரும் அவையினால் இது கர்ம பக்குவப்பட்டவன் அவனை பார்த்து சொல்கிறாரு நீ வந்து உனக்கு நிறைய நீ பிராமணன் நான் சத்திரியன் நான் இந்த கடமையை செய்யணும் நான் ஆண் நான் பெண் நான் கணவன் நான் மனைவி என்னுடைய கடமை இது நான் ஒரு பாரத இந்தியன் நான் ஒரு ஹிந்து எல்லா விதமான இதையும் நம்ம இது பண்றோம் இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறது ஹிந்து மதம் அதனால தான் ஹிந்து மதத்தை பெருமையா நினைக்கிறோம் சிறப்பெல்லாம் சொல்றோம் நாங்கள் ஆஹ்ஞான கலுஷம் ஜீவம் ஞான அபியாசா வினிர்மலம் கிருத்வா இந்த ஞான பயிற்சியினால் விடாமல் இப்படி ஆத்மபோதன் கிளாஸ் பஞ்சதசை கிளாஸ் இது மாதிரி எல்லாம் உபனிஷத்து கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பண்ணி ஞான அபியாசா அப்போ அபியாசம் பண்ண பண்ண என்னாகிறதுன்னா இந்த ஐடென்டிட்டி இண்டிவிஜுவாலிட்டி இந்த தன் அழிகிறது வினிர்மலம் கிருத்வா மாசுகளை நீக்கி ஞானம் ஸ்வயம் நஷேத் அறிவும் அடங்கி விடுகிறது தேத்தாங்கொட்டை பொடியானது தண்ணீரில் இருக்கின்ற அழுக்கை நீக்கிவிட்டு தானும் கரைந்து விடுவது போல சுடு தடி போல மூங்கில் காடு உதாரணம் சொன்னேன் மூங்கில் காடுகள் உராய்ந்து நெருப்பு தோன்றி மூங்கில் காடுகளை எரித்து அந்த நெருப்பும் அடங்கி விடுவதை போல ஆத்ம விசாரம் செய்து ஆத்ம ஜானம் தோன்றி ஆத்ம ஜானம் அத்மாவை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் தானும் அடங்கி விடுகிறது படிப்பற்று பற்றற்று கேள்வியற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகங்கான் பராபரமே அது வந்துடும் சொல்லும் பொருளுமற்று சும்மா இருப்பதற்கே எமக்கு அல்லும் பகலும் ஆசை பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு பாடம் நடத்திட்டே இருக்கும் சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருப்பதற்கே எமக்கு அல்லும் பகலும் ஆசை பராபரணி ஆக இந்த ஐந்தாவது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றேன் ஞானம் மித்யா என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் ஞானம் மித்யா ஆத்ம ஞானம் உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல ஆத்மாவே உண்மை ரொம்ப டெக்னிக்கல் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஏரியா விரும்ப கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ரொம்ப சாஸ்திரியமானது அப்போ தான் அத்வைத்தம் சித்திக்கும் இல்லாட்டி அத்வைத்தம் சித்திக்காது அத்வைத்தம் சித்திக்கும்னா அத்வைத்தம் நிரூபிக்கப்படும் இல்லை என்றால் அத்வைதம் நிரூபிக்கப்பட மாட்டாது அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் स्वकाले லே சாதி பிரோயோ स्वकाले स्वकाले प्रबोधे प्रबोधे சதி அசத்பவேத் விளக்கம் சொல்கிறேன் சம்சாரகா சம்சாரகான்னா என்ன அர்த்தம் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உணர்ச்சி பிரச்சனைகள் பிரச்சனைன்னு சொல்ல உணர்ச்சிகள் சிரிக்கிறோம் அழறும் துக்கப்படுறோம் டல்லாக இருக்கும் ரொம்ப கிளாரிட்டி இருக்கு சில சமயம் சில சமயம் பார்த்தா ரொம்ப பரபரப்பாக இருக்கும் டென்ஷன் சில சமயம் பார்த்தா ரொம்ப டல்லா இருக்குதான் சாத்திக அவஸ்தா ராஜச அவஸ்தா தாமச அவஸ்தா அதோட சேர்ந்து நான் டல்லா இருந்தேன் ஐயோ நான் டல்லா இருக்கேனே கவலை ரொம்ப பரபரப்பா இருந்ததுன்னு என்ன ரொம்ப பரபரப்பா ஏன்னு தெரியல ஓவர் டென்ஷன் என்ன காரணம் தெரியல ஒரே மைண்ட் ஒரே அஜிடேட்டா இருக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு ஐ ஆம் ரெஸ்ட்லெஸ்ங்கிறோம் நான் ரெஸ்ட்லெஸ்ங்கிறோம் இங்கதான் ப்ராப்ளமே நான் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறேன் அடிக்கடி ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறேன் அடிக்கடி ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறேன் என்ன பண்ணுறது தெரியல அப்படி அப்புறம் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருக்குது ஒரே டல்லோ டல்லு என்னென்னே புரியலை அப்படி அப்புறம் சிரசமே ரொம்ப கிளியராக இருக்கேன் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஒன்றுமே இல்லை இந்த கண்ணாடி போட்டால் தெளிவாக தெரியுது கண்ணாடி எடுத்துகிட்டால் ஒன்றும் இல்லை அப்படியே அப்படியே நழல் மாதிரி இருக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது போட்டோடனே ஆஹா இந்த மாதிரி எல்லாம் தெளிவா இருக்கப்பா நான் தெளிவாக இருக்கிறேன் நீதான் பிரச்சனை நான் படபடப்போடு இருக்கிறேன் நான் மந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது நீ உன்னுடைய சோம்பேறித்தனத்தை மந்தத்தனத்தை நீ அறிகிறாய் ாய் நீ அறிகிறாய் உன்னுடைய அமைதியையும் தெளிவையும் நீ அறிகிறாய் அதோடு உன்னை இணைத்துக் கொள்ளாதே அவைகள் ஆயிண்டே இருக்கும் மாறிண்டே இருக்கும் அதோட உன்னை போய் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிண்டு ஐயோ நான் இப்படி இருக்கேனே சில சமயம் அதுக்கு பெரியதான் சம்சாரம் என்ன சொல்றோம்னா நம்ம நல்லா இருந்தா இப்படியே இருக்கக்கூடாதா இந்த கிளாரிட்டி இந்த அமைதி இந்த தெளிவு இப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறோம் அப்படி இருக்க மாதிரி இருக்காது மைண்டோட கண்டிஷன் அப்படி இல்லை அதோட நேச்சர் நம்ம என்ன பண்ணுறோம் மனசோட நம்மளை இணைச்சுக்கிறோம் ஆகையினால என்ன பண்ணுறோன்னா அதோட பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய பிரச்சனையாக நினைக்கிறோம் அப்புறம் சம்சாரகான்னு சொன்னால் இந்த உயிருக்கு பல பிறப்பு இருக்குது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே ஆக இந்த சம்சாரங்கிறது சம்சாரம்னு சொன்னால் ஞாபகம் ஆல் சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் நான் ஜாக்கிரதையாக சொல்லிட்டேன் சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் மனநிலை அனைத்து வகையான மனநிலைகள் அனைத்து வகையானைகளுக்கு பெயர் சம்சாரஹா இந்த சம்சாரம் எப்படி இருக்கு வர்ணனை பண்றது பாருங்க ராகத்வேஷாதி சங்குலகா அதுக்கு அப்ஜெக்டிவ் ராகத்வேஷாதி சங்குலகா ராகம்ன பற்றுஷம்ன வெறுப்பு விருப்பு வெறுப்பு பற்றுங்கிறது போல விருப்பு வெறுப்பு இந்த ஸ்லோகத்தையே கொஞ்சம் நான் அறுக்க ஆரம்பித்தேன்னா உங்களுக்கு வெறுப்பு வந்துடும் வருமா வராதா நான் கொஞ்சம் நல்லா ரொம்ப போட ஆரம்பித்தேன்னு வச்சு இந்த ஸ்லோகத்துக்கு அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அடுத்த ஆத்மபோதன் கிளாஸுக்கு வரக்கூடாது அப்போ வகுப்புலேயே நமக்கு வெறுப்பு வரும் அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தேன் அடுத்த தடவை சீக்கிரம் வந்துவிடுவோம் விருப்பு வந்துடும் விருப்பு வெறுப்பு அதுக்கப்புறம் அது எக்ஸட்ரா அதோட அது அம்மா அப்பா இந்த வெறுப்பு வெறுப்பு இருக்கே இவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா இதில் யாரும் அம்மா அப்பாலாம் கேட்காதிங்க இவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா விருப்பு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அம்மாவா போடலாமா லைக்ஸ் அம்மாவா போடலாமா அப்படின்லாம் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாங்க பொதுவாக இவங்க ரெண்டு பேரும் எல்லா ப்ராப்ளத்துக்கும் மூலகர்த்தா இவங்க இந்த விருப்பு வெறுப்பு இருக்கே அது ஆதின்னு போட்டார் எக்ஸட்ரான்னு அர்த்தம் அந்த விருப்பு வெறுப்புனால உண்டாகிற அன்பு பொறாமை வஞ்சனை சூழ்ச்சி பெரு சிறப்பு தான் நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாம் சேர்ந்துது விருப்பு வெறுப்புனால் நற்குணங்களும் உண்டு தீய குணங்களும் உண்டு தெய்வ குணங்களும் உண்டு அசுர குணங்களும் உண்டு ஆதின்னு சொன்னால் அந்த குணங்கள் விருப்பு வெறுப்பு முதலான குணங்கள் அப்புறம் சங்குலகான்னு போட்டிருக்கு சங்குலகான கூட்டம்னு அர்த்தம் கூட்டம் சங்குலகாங்கிற சப்தத்துக்கு கூட்டம்னு அர்த்தம் சேர்க்கைன்னு அர்த்தம் குழப்பம்னு அர்த்தம் கான்ட்ரடிக்ஷன் அர்த்தம் முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுன்னு வாழ்க்கை ஏதாவது புரியுறதா உங்களுக்கு ஒரே கான் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் சுவாமிஜி லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது ஃபுல் ஆஃப் கான்ஃபிளிக்ட் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் சொல்றோமா இல்லையா ஒரே முரண்பாடா இருக்கு யார்ட்ட பழகினாலும் அவங்கள்ட்ட முரண்பாடு நமக்கு தெரியுது சிஷியனுடைய முரண்பாடு குருவுக்கு தெரியுது குருவோட முரண்பாடு சிஷியனுக்கும் தெரியுது இருக்கா இல்லையா விட்டா கடவுள்கிட்டே முரண்பாடு சொல்லுவான் என்னையா புட்டு வாங்கி சாப்பிட்ற போது எல்லாரும் வயிறும் ரொம்பல அடி கொடுக்குற போது மாத்திரம் அத்தனை பேர் முதுகுலையும் விழுந்ததுங்கிறேங்கிறான் இல்லையா அந்த மதுரையில் புட்டுக்கு பன்சுமந்த கதை இருக்க புட்டு சிவருமான் சாப்பிட்டார் சாப்பிட்ற போது எல்லாரும் வயிறு ரொம்ப இருக்கணுமா வேண்டாமா வயிறு ரொம்பல பாண்டிய மன்னன் வந்து சிவருமான் முதுகலை பெரம்பல அடித்த உடனே அத்தனை பேர் முதுகலை அடித்தவன் முதுகலையும் விழுந்ததுங்கிறாங்க என்னையா அந்நியாயது கான்ட்ரடிக்ஷனாக இல்லையாது அந்த ஏரியா மாத்திரம் சொல்லி நிறுத்தி நிட்டேன் அவ்வளோதான் நீங்கள் இப்படிலாம் யோசிக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்கிறது வேணும்னே நீங்கள் யோசிக்க வேண்டாமல் யோசிக்காமல் சொன்னதெல்லாம் மண்டே ஆட்டின்னு கேட்டுகிட்டே இருக்கிறதா என்ன அதுக்காக வேண்டிய இப்படி யோசிக்கிறதுக்காகவே இப்படிலாம் போட்டு வச்சிருக்காங்க கரெக்டு தானே என்னையா கடவுள் கதையிலையுமா கான்ட்ரடிக்ஷன் எல்லாத்துலேயும் ஒரே கான்ட்ரடிக்ஷன் எதுக்கு சொல்கிறேன் சங்குலஹா ஏதோ சொல்கிறேன்னு நினச்சிடுங்க சங்குலஹான்னா என்ன அர்த்தம் இந்த ஆலம் சங்குலம் பிரதிகூலம் அனுகூலம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி அது கூலம் இது குலகுலகா என்ன அர்த்தம் ரொம்ப சேர்ந்து இப்படி இருக்கு எது விருப்பு வெறுப்பு முதலான குணக்கூட்டங்களை குணக்கூட்டங்களாகிய இந்த சம்சாரம் சம்சாரம்னா வாழ்க்கைன்னு சிம்பிளா போட்டு வாழ்க்கை நமது வாழ்க்கை விருப்பு வெறுப்பு முதலான குணக்கூட்டங்களோடு இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை ஸ்வகாலே அது ஞானம் வர்றதுக்கு ஆத்மபோதம் படிக்கிறதுக்கு முன்னால அது உண்மையா தெரிஞ்சுதான் ஆத்மபோதம் படிக்கிறதுக்கு முன்னால ஸ்வகாலே சத்தியவத் பாதி சத்தியத்தை போல இருந்தது வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் நம்முடைய பிறப்பு இறப்பு நமக்கு வந்திருக்கிற சனி திசை எல்லாமே உண்மையா தெரிஞ்சது எப்போ இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால வேதாந்தம் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா புரிய புரிய நீயும் பொம்மை நானும் பொம்மை எல்லாம் ஒண்ணும் ஆஹா நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ன ஆனந்தம் அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ரியாலிட்டியே போயிடுதான் எதுக்கு நம்ம எதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு நினைச்சு பேசிகிட்டு இருந்தோமோ அந்த உண்மைங்கிற தன்மை அதுக்கெல்லாம் போய்விட்டது ஸ்வகாலே சத்தியவத் பாதி அந்த நேரத்தில் அது உண்மை மாதிரி தெரியும் அந்த நேரத்தில் அது உண்மை மாதிரி தெரியும் ஒன்றும் வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ இன்பத் துன்பங்கள் வந்துட்டு போயிருக்கு இப்பெல்லாம் அது வந்து உண்மையாக இருக்கா அது வந்தது போச்சு இப்ப இல்லையே இப்ப இல்லை அப்ப துன்பப்பட்ட மாதிரி அன்னைக்கு துன்பத்தை நினைச்சு இன்னைக்கு உட்காந்து அழுக முடியுமா அன்னைக்கு அழுத அதே அளவில் அழ முடியுமா அன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனைக்கு நீங்க அழுதுட்டீங்க அன்னைக்கு அழுத மாதிரியே இன்னைக்கு அதே மாதிரி அழுங்க பார்க்கலாம் அப்படின்னா யாரால முடியும் எலெக்ஷன்ல ஜெயிச்ச அன்னைக்கு என்ன சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷத்தை இன்னைக்கு அனுபவிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னா முடியாதுங்க இன்னொரு தினம் எலெக்ஷன் வந்து திரும்பவும் சண்டை போட்டு ஜெயிச்சா திரும்பவும் அது வரும் அது இன்றைக்கில்லை புரியுறதா எவ்வளோ பாசம் எவ்வளோ வாழ்க்கையில் வந்து வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம்னா அது மாதிரி அந்த நேரத்துக்கு அது உண்மையாக இருந்தது இப்போ அது வந்து எப்படி இருக்குன்னா பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் போனதுவே அப்படின்னு பட்டினத்தார் பாடியிருக்க பொய்யாய் கணவாய் பழங்கதையாய் போனதுவே நடந்துட்டு இருக்கிறது மாத்திரம் என்ன அதுவும் பொய்யாய் கணவாய் பழங்கதையாய் அந்த நேரத்துக்கு அது உண்மையா தெரியுங்கிற ஸ்வகாலே சத்தியவத் பாதி அதுக்கப்புறம் வேதாந்தம் பிரபோதே சதி பிரபோதே என்ன அர்த்தம் அறிவிலே விழித்த பிறகு பிரபோதே சதி பிரகருஷேண போதா நல்ல தெளிவா சொல்றோம் இல்லையா ரொம்ப தெளிவாக புரியுது சுவாமிஜி பிரபோதே சதி அசத்பவே உண்மையை உணர்ந்தான பிறகு அது உண்மை அல்ல என்று உணரப்படும் மெய்ப்பொருளை உணர்ந்த பிறகு அதாவது மெய்ப்பொருள் ஏது பொய்பொருள் ஏதுங்குற ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னால பொய்யே மெய்யா தெரியும் மெய்பொருள் ஏது பொய்ப்பொருள் ஏதுங்கிற ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னால பொய்யே மெய்யா தெரியும் ஆனா ஆராய்ச்சி பண்ணின பிறகு பொய் பொய்யன்றும் மெய் மெய் என்றும் தெரியும் ஆகையினால் இதை சொல்றாரு பொய்ய உண்மையா நினைச்சிட்டு இருந்தேன் உண்மை புரிஞ்ச பிறகு நான் எதை உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அது இப்போ பொய்யின்னு இப்போ புரியுது நான் சரியா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் உங்க தலையெல்லாம் வந்து சூடால்லாம் ஒன்று ஆகலை எனக்கு ஆக பிரபோதே சதி அசத்பவே பிரபோதே சத்தினர்த்தம் ஞான விழிப்பு ஏற்பட்டவுடன் தெளிந்த அறிவு உண்டானவுடன் இந்த சம்சாரம் விருப்பு வெறுப்பு முதலான குணக்கூட்டங்கள் மயமான இந்த உலக வாழ்க்கை உண்மையல்ல என்பதை உணர்ந்து கொண்டேன் பிரபோதே சத்தி அசத்பவே எப்படி உதாரணம் சொல்லுங்கோ அப்படின்னா ஸ்வப்ன துல்லியா ஸ்லோகத்தில் இருக்கு எங்கேயோ புதுசாக எங்கே இருக்குன்னு தேடாது ஸ்லோகத்தில் இருக்கு பாருங்கள் சம்சாரஸ்வப்ன துல்யோகி நான் இத்தனை நேரம் அதை சொல்லாமல் சொல்லிகிட்டு அதாவது ராகத்வேஷாதிசங்குலே சத்யவத் பாதி பிரபோதே சதி ராகத்வேஷாதிசங்குல அசத்பவேத் அப்படி படிச்சா அப்படியே போய் உள்ள உட்கார்ந்து இந்த விஷயங்கள்லாம் சரி ஸ்வப்ன துல்லியா அப்படின்னா அர்த்தம் கனவுக்கு நிகரானது எது கனவுக்கு நிகரானது நம்முடைய நனவு கனவுக்கு நிகரானது எப்படி உறங்குகிற பொழுது உறங்கிக் கொண்டிருக்கும் வரையில் உறங்கி கொண்டிருக்கும்போதுதான் கனவு உண்டாகிறது முழிச்சுக்கிட்டு இருக்கிற போதே கனவு காட்டுனா அதுக்கு பேர் கற்பனை மனக்கற்பனை பேர் ஆனால் உறங்கி கொண்டிருக்கிற போது கனவு ஏற்படுகிறது அந்த கனவுல என்னெல்லாமோ நடக்கிறது நான் இந்த கனவுல வந்து திருப்பதி வெங்கடாச்சரவதியை தரிசனம் பண்ணணுன்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு கனவுல நான் நல்லதாகவே சொல்லுவோம் நல்லதையே சொல்லணும் கனவுல வந்து எனக்கு வந்து வெங்கடாச்சரபதி படத்தை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு படுத்தேனா கனவுல வந்து நான் வந்து திருப்பதி வெங்கடாஜபதிக்கு முன்னாடி நிற்கிறேன் வெங்கடாச்சரபதியை பார்த்து கல்யாண அத்புத காத்திராய ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்களம்னு இப்படி நமஸ்காரம் பண்ணுறேன் திடீர்னு பார்த்தா இங்கே முடிச்சுட்டேன் என்னோட பெட்ரூமுக்கு ஓஹோ வெங்கடாச்சிரபதியை பார்த்ததெல்லாம் கனவு பரவாயில்ல நல்ல கனவு ஏதோ ஒரு பாம்பு கொத்துற மாதிரி கனவு கண்டேன்னு வச்சுக்கோங்க ஏன் சுவாமி திடீர்னு அதுக்கு போயிட்டீங்க கனவுன்னு சொன்னாலே இன்னும் பண்ணுறது கனவுல பாம்பு கொத்துற மாதிரி கனவு கண்டேன் அப்படி கனவு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க மெட்ராஸில் மீண்டும் சுனாமி அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன் சுவாமி அப்படிலாம் நினைக்காதுங்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் தோணும் நமக்கு எல்லாம் மிச்சியா மிச்சியாம்போம் ஆனால் அப்படி சொன்னால் என்னவோ பண்ணும் நம்ம வந்து சொன்ன உனக்கு அப்புறம் முழிச்சு பார்த்தா ஏன்னா எங்கே பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருந்தான்னா இருபத்தி மூணாந்தேதி உலகம் அடிய போகிறதுன்னா இப்பாளியை போகுதுன்னா இருபத்தஞ்சாந்தேதி அழிய போகிறதுண்ணா பன்னெண்டாந்தேதி அழிய போகிறதுன்னா சொல்லிட்டு இதை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவனுக்கு தூக்கத்திலே வந்துடுத்து கனவுலே வந்துடுத்து முழிச்சு பார்த்தா ஜனவரி ஒன்னே வந்துவிடுத்த ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்புறம் உடனே அதுக்கு ஒரு சமாதானம் நாங்கள்லாம் சாமி கும்பிட்டோம் அதனால தான் உலகம் அழியலை நல்ல வேலை இப்படியாவது கும்பிட்டே நல்லது இப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் கற்பனை பண்ணுவோம் கற்பனைக்கா பஞ்சம் யோக வாசிஷ்டம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அந்த யோகவாசி இஷ்டத்தில் இந்த கனவை பற்றின கதையை பார்த்தீங்கன்னு வச்சுங்க பேஜ் பேஜா சாப்டர் சாப்டரா போயிட்டு இருக்கோம் அத்தனையும் கனவு உங்களுக்கு எல்லாருக்குன்னு தெரியுமா முதல் தேதியின்னு ஒரு சினிமா வந்தது ஞாபகம் இருக்கா ஹோல் சினிமா என்ன தெரியுமோ கனவு கனவு படுக்கிற போறத காட்டுவான் கடைசியில் படம் முடியிற போது படுக்கையிலேருந்து எந்திரிப்பான் அதுக்கு பேர் அந்த சினிமாவுக்கு பேர் முதல் தேதி எனக்கு மறக்கலை பாருங்கள் ஆத்மபோதம் மறந்தாலும் மறக்கும் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ தெரியல சரி எதுக்கு சொல்கிறேன் இந்த பாடம் என்னது எப்படி உறக்கத்தில் கனவு வருகிறது கனவு இருக்கிற வரைக்கும் இந்த கனவு உண்மையாகத்தான் தோணும் நனவுக்கு வந்த பிறகு கனவு உண்மையில் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கனவு ட்டாமூவ் ஆயிடுது இங்க நனவு அப்படி இல்லை நீங்க நனவில் உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு நனவு தொடருகிறது நனவில் தான் நம்ம கனவையும் உறக்கத்தையும் நனவையும் ஆராய்ச்சி பண்ண முடியும் ஆராய்ச்சி கனவுல பண்ண முடியுமா உறக்கத்தில் பண்ண முடியுமா உறக்கத்தில் ஆராய்ச்சி பண்ணினா அது உறக்கமா உறக்கம் இல்லை கனவுல ஆராய்ச்சி பண்ண முடியுமோ முடியாது கனவுல பண்ணால் அறவரையா பண்ணுவோம் இந்த அரை ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் அரை ஸ்லோகம் காணாமல் போயிடும் ஆகினால் கனவுலையும் ஆராய்ச்சி பண்ண முடியாது நனவில் தான் நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறோம் நான் ஏன் கஷ்டப்படுறேன் ஏன் சுகத்துக்காக இயங்குகிறேன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது நனவில் தானே ஆக நனவில் இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் நனவில் தான் கொடுக்க முடியும் அப்போ நனவில் இருக்கிற போது கனவையும் உறக்கத்தையும் நனவையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற போது நனவும் உண்மையல்ல கனவும் உண்மையல்ல உறக்கமும் உண்மையல்ல இந்த மூன்றுக்கும் சாட்சியான நான் மட்டுமே உண்மை என்னிடம் இந்த சினிமா படம் வர்ற மாதிரி வந்துட்டு போயிட்டு வந்தேன் நிறைய அனுபவிச்சது எத்தனை என்பேன் அப்படின்னு கைவில்லை என் வரும் கல்லோலங்கள் போலவே ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சினீயே அப்படின்னு கைவல்லிய நவநீதத்தில் இந்த பாட்டில் இருக்கு சரி ஆஹா அதே மாதிரி பிரபோதே சதி அசத் பவேத் கனவிலிருந்து விழித்தவுடன் கனவு எப்படி பொய் என்பது புரிகிறதோ அப்படி நனவை ஆராய்ச்சி செய்த பிறகு நனவும் உண்மையல்ல என்பது இந்த உண் பொய்ங்கிற வார்த்தையை நான் ஜாகிரதையா சொல்றேன் ஏன்னா உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல உண்மையா இருந்ததுன்னா எப்பவும் இருக்கணும் அப்படி இல்லை ஆனால் அனுபவத்தில் இருக்கிறதுனால பொய்னு சொல்ல முடியல ஆக என்ன பண்றோம் இது பொய்யும் அல்ல எனவே இது மதிக்கப்பட வேண்டியதும் அல்ல நீங்க இதுக்கு வந்து ஓவர் ரியாலிட்டி கொடுத்து இந்த லைஃப்பை உண்மையு நம்பி ஏமாந்து போக அவசியம் இல்லை இதுக்கு ரியாலிட்டி கொடுக்கூடாது அது பேரு சம்ஸ்கிருத சொன்னா சத்தியத்துவம் அது கொடுக்கக்கூடாது அதுதான் விஷயம் என்ன சொல்லுகிறது சம்சாரம் உண்மையல்ல இந்த வாழ்க்கை ஒரு புரியாத புதிர் அப்படி போடலாமா இந்த வாழ்க்கை ஒரு புரியாத புதிர் என்றைக்கும் விடுவிக்க முடியாத புரியாத புதிர் புரியாத புதிர் என்று எவனுக்கு புரிகிறதோ அவன் புரியாத புதிரா நீங்க ஒரு புரியாத புதிர் சுவாமின்னு புரியாத புதிர் அப்படின்னு யாருக்கு புரியிறதோ அவன் புரிஞ்சவனா புரியாதவனான் ஒரு பாட்டு இது சொல்றாங்க பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு புரியாமலேயே இருப்பான் ஒருவன் அதை புரிந்து கொண்டால் இறைவன் அப்படின்னு ஒரு செயிங் சொல்லிட்டு இருக்கான் ஆஹ் இந்த பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யம்னா என்ன ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் வந்து வந்து அதுலயே இருந்துட்டு ஒண்ணுமே தெரியலேங்கிற மாதிரி ஏதோ தவிக்கிற மாதிரி இருக்கான் ஆனா இந்த விஷயம் புரிஞ்செடுத்து அவன் பிரம்மன் அர்த்தம் புரியாமலே இருப்பான் அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் ஆக இந்த உண்மை புரிகிறபோது எதுக்கு சொல்கிறேன் இது வாழ்க்கை ஒரு புரியாத புதிர் சம்ஸ்கிருத பாஷையில் இதுக்கு பேர் அனிர்வச்சனீயம் அன்எக்ஸ்பிளைனபிள் அன்எக்ஸ்பிளைனபிள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு வண்டி வண்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணும் இதை வந்து விளக்கி சொல்ல முடியாதுன்னு தெளிவாக விளக்கி சொல்லிக்கிட்டே அதனால உங்களுக்கு என்ன ஞானம் வரும் விளக்கி சொல்ல முடியாது விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அறிவு வரும் இதை போய் முட்டை முதல்ல வந்துதான் கோழி முதல்ல வந்துதான் சொல்லுங்க வெதை முதல்ல வந்துதான் மரம் முதல்ல வந்துதான் என்னைக்காவது முடிய போகிறது அந்த சமாச்சாரம் ஒரு நாளும் முடியாது அதனால என்னதுன்னா விட்டோடுது இது வந்து முடியவே முடியாதுப்பா இது முட்டை முதல்ல வந்துதா கோழி முதல்ல வந்துதான் வெதை முதல்ல வந்துதான் மரம் முதல்ல வந்துதான் யாரால் பண்ண முடியும் இது அனாவசியமான விசாரம் காக்காய்க்கு எத்தனை பல்லுன்னு ஆராய்ச்சி பண்ணும் இது பேரே காக்கத்தாலியன் நியாயம்னு பேர் அது அனாவசியம் ஒரு லெவலுக்கு மேலே இதை விசாரம் பண்ணுறது விவேக்கமாகாது ஆகையினால எப்படியோ இதுலேருந்து விடுதலை அடைஞ்சால் சரி இதுக்கு நான் இதை போய் ரொம்ப ஓவராக நான் இது பண்ண போகிறதில்ல அக பிரபோதேஸ்வதி அசத்பவேத் ஆக நனவை ஆராய்ச்சி செய்தால் உண்மையல்ல என்பது உணரப்படுகிறது உண்மையல்ல என்று உணரப்பட்ட பிறகும் நனவு தொடர்கிறது ஆனால் நனவுக்கு மதிப்பில்லை நனவு உண்மையல்ல என்று உணர்ந்த பிறகும் நனவு தொடர்கிறது அது மாமில்ல நனவு உண்மையல்ல நனவில இருக்கிறது ஆனந்தமா துக்கமா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிட்டு நனவுல வாழ்றோம் இல்லையா அந்த நனவு இன்பமா துன்பமா இன்பம் தான் ஒரே ஏன்னா எதுவும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது சாயங்காலம் ஆறு மணி ஆகுதுன்னா உடாமச உடம்பு முழுக்க தடவிண்டா கொசு கடிக்குவா என்ன கொசு கடிக்கிறது என்ன உடாமச தடவு என்ன பண்ண முடியும் வலையை போண்டேவா நடக்க முடியும் ஒன்றும் பண்ண முடியாது உடாமசன் கண்டுபிடிச்சானோ புண்ணியவன் அப்போ அந்த உடாமச உடம்பெல்லாம் தடவி நிட்டோம்னா எப்படி கொசுக்கடி இல்லாமல் இருக்கோமோ அப்படி ஆத்மபோதத்தை உள்ளுக்குள்ள மைண்டில் அறிவில் தடவி நிட்டோமானா என்னது இந்த சம்சார கொசு எல்லாம் கொசு கொசு ஆஞ்சநேயரை பற்றி ஒரு ஸ்லோகம் என்ன ஆஞ்சநேயரை வணங்குறதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு ஆஞ்சநேயர் வந்து கடலை தாண்டினார் அங்கே இருக்கிற ராட்சசர்களை எல்லாம் கொன்றார் அப்புறம் வந்து வாயு குமாரன் வாயுனுடைய புத்திரன் இந்த ராமாயணம்ங்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்னமெண்டில் ஒரு முக்கியமான ஒரு ஜம் யாருன்னா ஆஞ்சநேயர் இந்த ராமாயணம்ங்கிற மகா மாலை ராமாயணம்ங்கிற ஒரு அற்புதமான மாலையில் ஒரு அற்புதமான ரத்தனம் யாருன்னா ஆஞ்சநேயர் இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரா அந்த ஸ்லோகத்தை அப்புறம் சொல்கிறேன் ஆஞ்சநேயர் வந்து தாண்டதை எப்படி தாண்டினாரான்னா இந்த மாட்டோட குழம்படி இருக்குல்ல மாட்டோட குழம்பு இருக்குது அந்த கொழம்படியை நாம் தாண்டறதுக்கு ரொம்ப எஃபர்டெல்லாம் எடுப்போமா இரு அங்கே அந்த குழம்படி இருக்குது இரு இரு நான் கொஞ்சம் இந்த பக்கம் போய் அப்புறம் ஒரு வேகமாக போய் வேகமாக ஓடி வந்தால் குழம்படியை தாண்டுவோம் நமக்கு குழம்படியை தாண்டது அப்படி அநாயசமாக தாண்டுவோம் கொழம்படி இருக்கிறதே நமக்கு தெரிய அந்த குழம்படியில் தண்ணி இருந்தால் அதை தாண்டது எப்படி சுலபமோ அப்படி ஆஞ்சநேயருக்கு அந்த சமுத்திரம் ஒரு மாட்டோட குழம்படி மாதிரி இருந்தது அப்படி இது கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மாதிரி தான் நான் பேசுகிறது கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங் இது அப்புறம் அடுத்தது என்னென்னா அங்கே இருக்கிற ராட்சஸர்களையெல்லாம் எப்படி கொன்றாரு கொசுவை அடிக்கிற மாதிரி அடித்தாராம் அதனால்தான் கொசுவிலேருந்து அங்கே போயிட்டேன் ஒடாமஸுக்கு வந்து அங்கே போயிட்டேன் கொசுவை எப்படி நம்ம அடிக்கிறோமோ அப்படி தட்டுற மாதிரி எல்லா ராட்சஸர்களையும் கொசுவை கட் அடிக்கிற இந்த ராமாயணம்ங்கிற மகாமாலையில் இருக்கக்கூடிய இந்த அனிலாத்மஜன் அனிலன்னா வாய் வாயு ஆத்மஜன்னா வாயுவினுடைய புத்திரன் அவரை வந்து நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் குழம்படி மாதிரி ஆயிடும் எப்பேற்பட்டவர்களுடைய விருப்ப வெறுப்பையும் நாம் கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சுடலாம்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கோஷ்பதி கிருத்தவாராசிம் மசகி கிருதராட்சம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் நல்ல ஸ்லோகம் இது இந்த வந்து ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் நல்ல அழகான ஸ்லோகம் எந்த புண்ணியமாம் பண்ணாலும் அந்த ஸ்லோகம் தெரியாது கோஷ்பதி கிருத்த வாராசி கோஷ்பதினா புரியுது பாருங்கள் கோபதி பசுமாட்டோட அடி கோஷ்பதீ கிருத்த வாராசி வாராசின்னா கடல் அதை கடலை வந்து மாட்டோட கொடம்படியா பண்ணிட்டார் மசக்கீகிருத்த ராட்சசம் ராட்சசர்களை கொசுவா பண்ணிட்டார் மசக்கீகிருத்த இராட்சசம் யாருன்னா ராமாயண மகாமாலா ரத்னம் ராமாயணம்ங்கிற மகாமாலையினுடைய ரத்னம் அனிலாத்மஜம் வாயுனுடைய புத்திரன் வந்தே அகம் வந்தே நமஸ்காரம் எதுக்கு இந்த கதையெல்லாம் சொன்னேன்னா உண்மை தெரிஞ்ச பிறகு ஒடாமச உடம்புல பூசினு விட்டால் எப்படி கொசுவெல்லாம் கொஞ்ச நேரத்துக்காவது அட்லீஸ்ட் நம்மளை கடிக்காமல் இருக்கோ ஏன்னா இப்போ அதுக்கு அதுவும் பழகின்றிருக்குங்கிறாங்க அது நீங்கள் எங்கேயா சரியா தடவலைன்னா அங்கே வந்து கடிக்கும் அதனால தான் வந்து ஃபுல்லாக பூர்ணமாக ஒரு அபிஷேகமே பண்ணணும் எல்லாம் நீங்கள் என்னெல்லாமோ ஃபேரன் லவுடியாது இதெல்லாம் துடைக்கிற மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா உடம்பு முழுக்க அப்ளை பண்ணணும் அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் நம்மளை ஒன்றும் ஒட்டாவே ஒட்டாது அப் அது ரொம்ப ஆனந்தம் நான் வந்து இந்த உண்மையை உண அது பாருங்க இந்த அழகாக திருவள்ளூர் ரொம்ப சென்னாக இருப்பாங்க திருக்குறளை எங்கே இருந்தாலும் விட முடியலை நம்மளால் தன்னுயிர் தானரப் பெற்ற ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் தன்னுயிர் இது தவங்கிற அதிகாரத்துல வருது தன்னுயிர் தானரப் பெற்ற அணை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அதாவது யார்கிட்ட தன்னுடைய தன்னுணர்வே போயிடுச்சோ அவனை மற்றவங்க எல்லாம் நமஸ்காரம் பண்றாங்க அவனுக்கு மற்றவங்க நமஸ்காரம் பண்ணினாலும் நானே என்ன நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் நானே என்ன நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கேன் அப்படித்தான் ஏன்னா நமஸ்காரம் பண்றவனும் நான் தான் நமஸ்காரம் பண்ணாதவனும் நான் தான் எல்லா மதமுமே நான்கிற போது என்ன பண்ண முடியும் அவங்க மற்றவங்க நினைச்சா பாவம் ஏதோ ஒரு கற்பனையிலே முதற்கிறாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் அவங்கள பாவம் அவங்க ஒரு கற்பனையில முதற்கிறான்னு இந்த வாழ்க்கையில் நான் கற்பனையில முதற்கிறான்னு நினைக்கிறது கற்பனையா உண்மையா நம்ம தத்துவத்தை பேசுற போது நம்முடைய தத்துவத்தை வந்து இன்னொருத்தர் ஏதோ சாமியார் கற்பனையில முதக்கிறார் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா நம்மளை கற்பனையில முதற்கிறார்னு சொல்றவனுடைய அந்த வார்த்தைகள் கற்பனையா உண்மையா தான் இது முடிஞ்சது இந்த ஸ்லோகம் பிரபோதே சக்தி அசத் பவேத் அடுத்த ஸ்லோகம் அடுத்த கனெக்ட் பண்றார் சர்மத்தம்யா சர்வாதி முக்கியமான வாக்கியம் என்னன்னு கேட்டா யாவத்து பிரம்ம நியாயத்தே தாவத்து ஜகத்து சத்தியம் பாதி எதுவரைக்கும் பிரம்மன் தெரியலையோ அதுவரைக்கும் இந்த பேத பிரபஞ்சம் உண்மையாக தோன்றும் யாவது பிரம்மண ஞாயத்தே மெய்ப்பொருள் வரை இந்த பிரபஞ்சம் மெய்யாகத் தோன்றும் மெய்ப்பொருள் உணரப்படாதவரை மெய்யுணர்வை பெற வரை இந்த பொய்யான உலகம் மெய்யாகத் தோன்றும் மெய்யாக தோன்றும் எப்படி சிப்பியில் வெள்ளியை போல அப்படி சொல்றார் யா சுக்தா ரஜதம் நான் இதை வந்து அடுத்த வகுப்பில் விளக்கி சொல்லலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நேரம் ஆயிட்டு இருக்கு ஆஹ யாவண்ண ஞாயத்தே பிரம்ம சர்வாதிஷ்டான மத்வை சர்வாதிஷ்டான மத்வைங்கிறது அடைமொழி சர்வ அதிஷ்டானம் அயம் பிரம்ம யாவது நியாயத்தே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிற அந்த பிரம்மமாகிய மெய்ப்பொருள் உணரப்படாதவரை பல்வேறு வேற்றுமைகள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கை உண்மையாக தோன்றும் அது உணரப்படாதவரை இது உண்மையாக தோன்றும் அத்வைதம் உணரப்படாதவரை துவைதம் உண்மையாக தோன்றும் அத்வைதம் உணரப்பட்டால் துவைத்தம் உண்மையாக தோன்றாது எப்படின்னா சிப்பியை அறியாதவரை சிப்பி வெள்ளியாக காட்சி அளிக்கும் சிப்பியை அறிந்து விட்டால் சிப்பி வெள்ளியாக காட்சி அளிக்காது வெள்ளி என்பது சத்தியமல்ல சிப்பிதான் சத்தியம் இப்பியும்பாங்க சிப்பியும்பாங்க கடற்கரை உரமா நதிக்கரை உரமா எங்கேயாவது சிப்பி இருந்துன்னா தூரத்துலேருந்து பார்க்குற போது மத்தியானம் வெயிலில் மின்னுக்கு மின்னு மின்றதை பார்த்த உடனே என்ன தோணும் வெள்ளி இருக்கிற மாதிரி தோணும் வெள்ளி இருந்தால் என்ன பண்ணணும் நம்ம போய் அந்த வெள்ளியை எடுத்துக்கணும்னு நமக்கு ஆசை வரும் இது வந்து பிரவருத்தியில் அத்தியாசம் அதே மாதிரி கயிறில் பாம்பை பார்த்தா போய் எடுக்கணும்னு தோணுமா கயிற்றில் பாம்பை கண்டால் நிவிறி ஆக பிரவிற்த்திக்கு எக்ஸாம் பிரபஞ்சத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க இன்பத்தை நோக்கி போகிறார்கள் துன்பத்தை விட்டு விலக பார்க்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமோ உலகமே இல்லைன்னா துன்பமாவது இன்பமாவது உலகமே ஒரு மாய போது இதுல இருக்கிற துன்பமும் உண்மை அல்ல இன்பமும் உண்மை அல்ல ஆஹா இப்படி தெரிஞ்சதுக்கு பிறகு பாம்பை கண்ட உடனே பக்கத்துல போய் தடலாம்னு நினைச்சாங்க சாமியார் சொல்லி கொடுத்தாரு ஜிரதையா புரிஞ்சுக்கோங்க நம்ம எதுக்கு உதாரணம் சொல்கிறோங்கிறத இந்த அளவில் நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன் ஈஸ்வரோ भेद தீ மூர்த்தி பேத விபாகினே வியோமவத்வியாப்தேகாய தட்சிணாமூர்த்தே நம ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்களாண்ட்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகருநீ